மானமிகு தருமத்தின் வடி நின்று வாய்மையினில் ஊனமி பெருவணிகர் குடித்து வந்தி ஒங்குபதி அருமை அங்கே வணிகர் குலத்தவர் நிரம்ப இருக்கலாம் காரணம் கடற்கரை அதனால இந்த கடற்கரை பக்கத்தில் இருந்தாலே வானிகம் ரொம்ப அருமையா சிறப்பாயிருக்கும் அந்த காலத்திலேயே இப்பொழுது என்ன கொஞ்சம் இந்த புதிய அமைப்புல நமக்கு விஞ்ஞான அமைப்புல எல்லாம் பல வசதிகள் இருக்கு அந்த காலத்துல வெறும் பாய்மர கப்பல் வச்சிருந்தால் கூட கடற்கரை என்று சொன்னால் கொஞ்சம் அந்த வாணிகம் நன்றாக பெருடைய பட்டினப்பாளையின் ஒரு நூல் பத்து பாட்டில் பட்டின காவிரி பட்டம் அதுல முழுக்க முழுக்க அந்த வணிகத்தை பற்றி மிக அருமையாக வருவாங்க வந்து கரியோடு பெயரும் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் பொண்ணு கொண்டு கொடுக்க கொடுத்து கறி மிளக வாங்குவாங்கலாம் கறினா பல்லினம் பொண்ணும் இந்த கறிங்கிற இடையினம் போட்டுட்டா சான்றுன்னு பொருள் கறி சான்றாவா என்று பொருள் அதே பல்லினம் போட்டோம்னா கறி என்பதற்கு மிளகு என்று பொருள் பொண்ணோடு வந்து அங்கே வெளிநாட்டு இருக்கிற கப்பல் எல்லாம் நிறைய பொண்ணு கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு இங்க இருக்கிற மிளக எடுத்து கொண்டு போகும் வந்து கரியோடு பெயரும் என்று சிலப்பதிகாரத்திலும் ரொம்ப அருமையாக இந்த புகாரை பற்றி வந்துச்சு சிலப்பதிகாரம் இன்னொரு சிறப்பு உண்டு அந்த இலக்கியத்தை மட்டும்தான் அமைந்திருக்கிற ஒரு சிறப்பு சிறப்பதிகாரம் ஒன்றில் தான் மூன்று பேரரசுடைய தலைநகரத்தையும் ஒருங்கறிய முடியும் அருமையாகும் என்ன புகார் காண்டத்துல காவிரி பட்டம் மதுரை காண்டத்துல மதுரை கூடற்காண்டத்தில் இது வஞ்சிக் காண்டத்துல சேர நாடு அவை மூன்று நாட்களுடைய வளத்தையும் ஒருங்க காப்பு காட்டுகிற காப்பியம் ஒன்று உண்டால் அது சிலப்பதிகாரம் அதுபோல மூன்று பேரரசர்களையும் ஒருங்கு காட்டுகின்ற காப்பியம் ஒன்று உண்டென்றால் அது சிலப்பதிகாரம் மூன்று நீதிகளை சொல்லுகின்ற ஒரு காப்பியம் உண்டென்றால் அது சிலப்பதிகாரம் இப்படி பல சொல்லி சொல்லிவிடலாம் சிலப்பதிகாரத்திற்கு என்று அமைப்பு ஆகவே அப்படிப்பட்ட புகார் நகரம் இது அதனால் மானமிகு தர்மத்தின் வடி நின்று என்று சொன்ன மானமிகு தர்மம் தர்மம் என்று நம்ம கேள்விப்படுத்தோம் இந்த மான தர்மம் என்று அப்படின்னா என்ன மானமிகு தர்மம் என்றால் சேக்குதாருடைய அருமையான சொற்கள் தர்மம் என்றால் அரசின் வடி பொருள் மானமிகு தர்மம்னா மானம் மூணு எழுத்துதான் மாமன்னா என்ன தான் ஒன்றும் எழுதுனா ஒண்ணும் சரியில்லை படிமையில ஒருவர் தான் அருமையா மானம் தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வந்துடி உயிர் வாழாமையும் எங்கேயுமே அந்த விளக்கம் இல்லை அந்த அந்த மாணவன்னா என்ன பொருள் கேட்டா அவரவர்களுக்கு ஒரு தனி தகுதி இருக்கு தனக்கு என்று ஒரு தகுதி அந்த தகுதியிலிருந்து எந்த காரணத்தையும் எந்த காலத்திலும் கீழே இருக்கக்கூடாது தனக்கு ஒரு தனி நிலை உண்டு தனி அதான் தன்னிலையில் தாழாமையும் சரி அப்படி தான் தான் அப்படி காத்து காத்து வந்தாலும் கூட ஒரு வினையிருந்து ஒரு கால் அதுல ஒரு தாழ்வு வந்துட்டா அதான் தெய்வத்தால் தாழ்வு வந்து தெய்வம் ஊழினால தெய்வத்தால் தாழ்வு வந்துடி உயிர் வாழாமையும் உயிரிழப்பு மூன்று எழுத்துக்கு வந்து விளக்கம் கண்டது அந்த ஒரு பெருமகனால் தான் கண்டம் இல்ல மானம்னா மானம் எங்க ஒரே இருக்குது தலையன உரையின்னு பெரு ஒரே நிறுத்தம் தலையன உரைன்னு அது மாதிரி காரணம் என்ன திருக்குறள் அந்த பத்து குரலை அழகா படிச்சு ஒவ்வொரு குரல் அந்த சூடு இருக்குது அந்த சூற்றை வாங்கிக் கொண்டு மானம் ஆவதையாது தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வந்துடைய வாழாமையும் ஆம் அருமையான தமிழ் அருமையான விளக்கம் என்ன ஆகவே அப்படிப்பட்ட தர்மம் அப்ப தன்னுடைய தகுதியிலிருந்து கொஞ்சம் கூட குன்ற மாட்டார்கள் குன்றாது வாடுகின்றவர்கள் ஆனா அறமெறிப்படை வாடுகின்றவர்கள் அப்படி மானமிகு தர்மத்தின் படி நின்று அது ரொம்ப முக்கியமானது உண்மை பேசுறது அந்த காலத்தில் எனக்கு இவ்வளவு தூரம் கொள்முதலாச்சு அதுக்கு மேற்கொண்டு செலவு இந்த எங்களுக்குன்னு கொஞ்சம் லாபம் இந்த வச்சிருக்கிறோம் என்று தனக்கு உரிய லாபத்தை வெளிப்படையாக சொல்லுவாங்க அதான் வாய்மை பொய் சொல்லாமல் இது வந்து இவ்வளவு நிலைக்கு எங்களுக்கு மற்ற ரெண்டாம் செலவுகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது எங்களுக்குன்னு ஒண்ணு வேணாமா அதனால இவ்வளவு வைத்திருக்கிறோம் அதனாலப்பா என்று சொல்லலாம் அப்போ தனக்கு வருகின்ற வருமானத்தை வெளிப்படையாக சொல்லி கொஞ்சமும் கள்ளங்கப்படலாமு சொல்லுகிற வாய் அதுதான் அந்த வாய்மி என்பது திருவள்ளுவர் வாய்மிங்கிறது வேற சொல்லுவார் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சுழல் என்றெல்லாம் சொல்வார் அவருக்கு வேற விளக்கம் ஆனால் இங்க வாய்மை எனப்படுதுன்னா உள்ளதை அப்படியே சொல்லி வெளிப்படையா சொல்லுவாங்க இவ்ளவுதான் கிடைக்குதுன்னு அவ்வளவுதான் கிடைக்கும் இப்படி அந்த வாய்மையினில் அப்ப மானம் வேண்டும் தர்மம் வேண்டும் வாய்மை வேண்டும் அப்பா இப்படி ஊனமில் சீர் பெருவணிகர் இந்த மூன்று அறங்களில் தவறாமல் நடப்பதனாலே அவர்களுக்கு எந்த காலத்திலும் குறைவியே இருக்காது நல்ல வாணிகை ஓடும் அதுதான் ஊனமில் சீர் பெருவணிகர் குடி துவண்டி அப்ப காரைக்காலில் எந்த பெருமக்கள் வாழ்வாங்க இருக்குன்னு கேட்டா தமான மக்கள் அந்த வணிகர் வேளாளர் இந்த வணிகர் குளம் நிரம்ப இருக்கும் அங்கேயும் இருக்கும் நாகப்பட்டால் இவற்றிலாம் இருக்கு வந்து ஓங்குபதி நல்ல செல்வச்சிமான கூணல் வாழை தீரை சுமந்து கொண்டேரு மண்டு கழி காணல் விதை உளவு பலம் பெருகு அருமை இது இங்க இருக்கிற வணிக நிலை அந்த கடற்கரை இயற்கையினுடைய வருந்த என்னன்னு கேட்டா ஒவ்வொரு முறையும் அந்த அலைகள் அப்படியே வருதல்ல மேல கொண்டாடும் அந்த அலைகள் என்ன தருமை வெறுமனை வெறும் அலை வெறும் தண்ணியவோ வெறும் மண்ணையோ கொண்டு வராது நல்ல தங்குகளும் முத்துக்களையும் அப்படி அப்படி கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் அப்படியே அந்த காரைக்காலனுடைய கடற்கரை தள்ளிவிட்டு அது தண்ணி போகும் எனவே ஒரு மருந்து நல்ல மக்களுடைய அந்த வாணிய அமைப்பினால வருகின்ற பலம் இன்னொன்று இயற்கையாகவே வருகின்ற பலம் எனவே இயற்கையாகவும் மனிதனுடைய செயற்கையாலும் இருதரத்தாலும் ஊங்குபெரி காரைக்கால் அப்படின்னு இப்ப அதெல்லாம் இருக்கான்னு பார்க்க கூடாது கிருஷ்ணா இப்பவும் வந்து என்னன்னு கேட்டா கருது திருத்தா காவம் காரம் போகாதுன்னு பணிகள் வாழ்வார்கள் அந்த அறமா நடக்கலாம் அந்த அளவுதான் தங்க இப்ப இருக்காது அப்படி இப்படிப்பட்ட காரைக்கால் பங்கமணி கடற்கரை காலிங்கண் வாழ்வணிகள் தங்கு குலத்தலைவனார் தனதத்தனாறு தனதத்தன் பெயர் அவர் தவத்தால் அங்கவர் திருமடந்தை அவதரித்தாள் ஒரே ஒரு பெண்ணு தான் அந்த பெண் அங்கே தோன்றினாள் என்றெல்லாம் சொல்லாமல் அவதரித்தாள் என்றார் காரணம் சிலருடைய அந்த பிறத்தினாலே தான் உண்டு கா வாழ்க்கை உண்டு குடும்பம் உண்டு அப்படிதான் பலரும் போயிடும் அப்படி இல்லாமல் அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணினாலே நாட்டிற்கு ஒரு நன்மை அப்படிப்பட்ட நாட்டிற்கு நன்மையும் இருந்து அந்த நன்மையை நடத்தவர்களாக இருக்கும் போது அவர்களை நாம் அவதாரம் அல்லது தோன்றினார் என்று சொல்லணும் ஒண்ணும் நினைவாய்த்தால் பிறந்த அவருக்கு தோன்றினார்களோ அல்லது அவதரித்தார்களோ கூட அவதாரம் என்றால் அவர் வாயிலாக நாட்டிற்கு மொழிக்கு சமயத்திற்கு அறநெறிக்கு எதிரில் ஒரு நன்மை பெருநன்மையாக இருந்து அந்த நன்மை நாட்டிற்கு கிடைத்திருக்கும் என்றால் அதுதான் தோன்றினார் அல்லது அவதரித்தார் என்று சொல்வார் ஆகவே இவரால் வரக்கூடிய நன்மை பின்னே வர இருப்பதாக தோன்றி அவதரித்தாள்